நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு மே முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருஷம் இந்திய அஞ்சல் துறை ஏர் இந்தியா நிறுவனத்தோட சர்வதேச விமான சேவையோட ஐம்பதாவது ஆண்டை சிறப்பிக்க ஐந்து ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி இரண்டாம் வருஷம் இங்கிலாந்து அஞ்சல் துறை வெஸ்ட்மின்ஸ்டர் பாலத்தை சிறப்பிக்க ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருந்த ஒன்பதாம் வருஷம் மொனகா நாட்டு அஞ்சல் துறை ஒரு யூரோ மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒண்ண வெளியிட்டிருந்தாங்க இந்த மூணு அஞ்சல் தலைகள் இந்தியா இங்கிலாந்து அப்புறம் மொனோக்கா நாடு வெளியிட்ட அஞ்சல் தலைகள் சிறப்பிச்சது ஒரே இடத்தை தான் அந்த மூணு அஞ்சல் தலைகள் சிறப்பிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒம்போதுல லண்டன் நகரத்தில் கட்டப்பட்ட பிக் பென் அப்படிங்கிற அழைக்கப்படுற கிளாக் டவர் இங்கிலாந்து நாட்டோட பாராளுமன்றம் அமைஞ்சிருக்கிற வெஸ்ட்மின்ஸ்டர் பேலஸ் அதோட வடக்கு பக்கம் அமைஞ்சிருக்கோபுரம் தான் பிக் பென் இந்த கோபுரத்துக்கு இந்த பிக்பென் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை இதை கட்டுன சார் பெஞ்சமின் ஹால் அப்படிங்கிறவரோட அவரோட பேருனால் வந்ததா அப்படிங்கிறதும் தெரியல அதே போல் குத்துச்சண்டை வீரர் பெஞ்சமின் கவுண்ட் அப்படிங்கிறவரோட நினைவாக இந்த பேர் வந்ததா அதுவும் தெரியல இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருந்துட்டுருக்கு இந்த பிக் பென் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் மட்டும் இருக்கு அது எலிசபெத் டவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எலிசபெத் ராணியோட அறுபதாவது பிறந்த தினத்தை கொண்டாடுறப்போ இந்த பிக் பென் கிளாக் டவருக்கு எலிசபெத் டவர் அப்படின்ட்டு ஒரு பேரை வச்சாங்க உலகத்திலேயே மிக பெரிய கிளாக் டவர் இது இந்த டவரோட நாலு பக்கமும் நாம் டைம் பார்க்க முடியும் இது பதினேழாம் ஆண்டு வரைக்கும் 158 வருஷமா இந்த ஓடிட்டு இருக்கு பதினேழாம் வருஷம் இந்த டவரை சீரமைப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி அந்த கடிகாரம் நிறுத்தப்பட்டு இருக்கு இங்கிலாந்து நாட்டு கலாச்சாரத்தோட ஒரு அடையாள சின்னமாக கத கருதப்படுற இந்த பிக்பென் டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் யுனெஸ்கோவோட கலாச்சார உலக பாரம்பரிய சின்னமா அதாவது கல்ச்சுரல் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது லண்டன் நகரத்தோட ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இரு விளங்குற இந்த பிக் பென் கோபுரத்தை தான் இந்திய அஞ்சல் துறையும் இங்கிலாந்து அஞ்சல் துறையும் சிறப்பிச்சிருக்கு மொனோகா நாடு இந்த கோபுரத்தோட நூற்றி ஐம்பதாவது ஆண்ட நிறைவு சிறப்பிக்கத்தான் இரண்டாயிரத்தி அஞ்சல் தலை வெளியிட்டு இருந்தாங்க இப்படி உலக புகழ்பெற்ற பிக்பென் டவரை சிறப்பிச்ச இந்த அஞ்சல் தலைகளை நாம கட்டிடக்கலை அதாவது ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புலையும் உலக பாரம்பரிய சின்னங்கள் அதாவது வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்புகளையும் சேகரிக்கலாம் நாளை மற்றும் ஒரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்